प्रपन्न कृष्णाय ம் वायुर्गंधानि தோற்றவேத்தைக்கணையமுதிரா भगवान நமீரம்னோதிச்சாப்புக்காமீத்யுகன் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மனுடைய லக்ஷணங்களை சொல்லி அந்த பிரம்மன்தான் இந்த சரீரத்தில் ஜீவாத்மாவாக இருக்கிறது பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மனதோடு அது விளங்கி கொண்டிருக்கிறது அது ஆக்கரிஷிக்கிறது அந்த ஜீவாத்மாதான் இந்த சரீரங்களையெல்லாம் வியாபித்து ஆக்கரிஷிக்கிறது என்றெல்லாம் உபதேசம் பண்ணினார் ஸ்லோகத்தில் ஈஸ்வரகாங்கிறது ஜீவன் அர்த்தம் இந்த தலைவன் அர்த்தம் இந்த உடலுக்கு தலைவனாகிய ஜீவாத்மா அதாவது அம்சம் போலனாகிய இந்த ஜீவாத்மா அம்சம் போலங்கிறத மறக்க கூடாது உண்மையில் அம்சம் எல்லாம் கிடையாது அம்ச அம்சி பாவம் எல்லாம் அத்வைத சித்தாந்தப்படி கிடையாது ஈஸ்வரன் அதாவது ஜீவாத்மா சரீரம் அவாப்னோதி இப்படி படிக்கணும் இதை இந்த சரீரத்தில் இருக்கிற ஈஸ்வரன் ஜீவாத்மா எப்பொழுது இந்த சரீரத்தை விடுகிறதோ உத்கிராமத்தியை முதல்ல எடுத்துக்கணும் எதா உத்கிராமதி எப்பொழுது இந்த உடலை விடுகிறதோ அப்பொழுது ஆக்கர்ஷிக்கிறது பிரகிருதிஸ்தானி மனசஷ்டானி இந்திரியானி கரிஷதி எப்பொழுது இந்த சரீரத்திலிருந்து கிளம்புகிறதோ அப்பொழுது இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தப்பட்ட இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய இந்திரியங்களையும் மனதையும் ஆக்கர்ஷித்து கிளம்புகிறது என்பது பொருள் அது மாத்திரமில்லை எச்ச மேலும் எப்பொழுது ஷரீரம் சரீரம்னு சொன்னால் இதுக்கு முன்னால் இருந்த சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம் இந்த சரீரமாக இருக்கலாம் இன்னி அடுத்த சரீரத்துக்கு போகிறதாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எப்பொழுது ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகிறதோ அப்பொழுது அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்களையும் மனசையும் அதுதான் சொல்கிறார் வாயு கந்தாணிவ ஆசையாத் ஆசையாத்துன்னு சொன்னால் புஷ்பங்களில் கந்தான் கந்தானுன்னா மனத்தை வாயு காற்றானது எப்படி எடுத்துக்கொண்டு செல்லுகிறதோ எப்படி மலர்களிலிருந்து மனத்தை காற்றானது எடுத்துக்கொண்டு செல்லுகிறதோ அப்படி இந்த ஜீவாத்மா ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா கிரகித்து கொண்டு அந்த சரீரத்தை அடைகிறார் ஏதாதி கிரகித்வா சஞ்யாதி இந்த மனது உட்பட ஆறு இந்திரியங்களை கிரகித்வா எடுத்துக்கொண்டு நன்கு செல்லுகிறது எப்பொழுது சரீரத்தை அடைகிறதோ அப்பொழுது இந்த இந்திரியங்களையும் மனசு எடுத்துக்கொண்டு செல்லுகிறது சென்று கொண்டு அடைகிறதுன்னு அர்த்தம் ஆக எதா உத்ராமதி எதா எப்பொழுது கிளம்பினாலும் எப்பொழுது ஒரு உடம்பை அடைந்தாலும் இந்த இந்திரியங்களையும் மனதையும் எடுத்து கிளம்புகிறது இந்திரியங்களையும் மனதையும் எடுத்து உள்ளே நுழைகிறது ஆகா உள்ளே நுழையும் இந்த உடம்பை விட்டு கிளம்பும் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது கருத்து ஷரீரம் எதவா புனோதி யச்சாப்யுத்கிராமதீஸ்வர